நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் பாலப்பூரி செய்ய தேவையான பொருட்கள் கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு ருசிக்கு ஏற்ப பாலக்கீரை அரைக்கட்டு தயிர் ரெண்டு ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம பாலக்கீரையை வந்து பிளான்ச் பண்ணிக்கணும் பிளான்ச் பண்றதுன்ற ஒன்றும் இல்லை சுடுதண்ணியை கொதிக்க வச்சிக்கணும் அந்த தண்ணி கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியில இந்த கீரையை நல்லா முழுகிற அளவுக்கு அமுத்தி வச்சிடணும் எமோஸ் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை மிக்சியில போட்டு ரெண்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா ஃபைனா அரைச்சி வச்சிடலாம் கோதுமை மாவு ஜலிச்சு ஒரு பவுலில் எடுத்துப்போம் உப்பு கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் தயிர் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கொதிக்க வச்சோம் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொதிக்க வச்சு ஊற்றினாலும் பரவாயில்லை சாதாரணமா எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டாலும் பரவாயில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் கையில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணிக்கு பதிலாக அந்த பாலக்கீரை அரைச்சிருக்கோம்ல அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அப்படி தேவைப்பட்டா கூட தண்ணிக்கு கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது துணி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா அதை எடுத்து ஊறினதும் பொறிக்கட்டையில வச்சு தட்டி எடுத்து வச்சிருப்போம் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம் வானல் வச்சுட்டு வானல் குழந்ததும் எண்ணெய் ஊத்திடுவோம் எண்ணெய் நல்லா காயனும் நல்லா நல்லா கொதிச்சதும் அந்த எண்ணெயில இந்த ஊரிய போட்டு போட்டு எடுத்தோன்னா நல்லா ஒப்பி வரும் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பாலக் பூரி தயார் இது வந்து கிரீனிஷா இருக்கும் பார்ப்போம் அழகா இருக்கும் கீரை பிடிக்காதுன்றவங்க கூட விரும்பி சாப்பிட்டுருவாங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்